तवे, तापत्रय विनाशाय சச்சிதானந்தூபா விஷ்வோத்தியே தாபத்தய जगत्पतेह விமாணிச்ச ஜே பூரிணி பூரி யாபுஜே மகாபுஜ நிமிச்சக்கரவர்த்தியை பார்த்து திரமிழர் சொல்றார் பெருந்தோளுடைய புஜபல பராக்கிரமமுடைய ராஜாவே பூரி யசசகா ஜெகத்பதேகே பூரி அப்படின்னு சொன்னால் முழுமையான அதிகமான மேலான உயர்ந்த சிறந்த யசசகா யசசகான்னா புகழ் உடைய ஜகத்பதேஹே இந்த உலக பிரபஞ்சத்தின் தலைவனாகிய அந்த பகவான் ஏவம் விதானி பூரிணி ஜென்மானி கர்மாணிச்ச வர்ணித்தானி இப்போ ஏற்பட்ட ஏராளமான பூரீணின்னா அதிகமான கர்மாக்கள் ஜென்மானி ஜென்மானின்னா இங்கே அவதாரங்கள்னு அர்த்தம் அவதாரங்களும் கர்மாணிச்ச ஒரு ஒரு ஜென்மாவிலையும் அவர் பண்ணின கர்மாக்களும் வர்ணித்தானி வர்ணிக்கப்பட்டனன்னார் இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சு விடுறது இதே மாதிரிதான் பகவத்கீதையே பகவான் சொல்றார் அர்ஜுனன் கேட்குறான் இல்லையா நீ பின்னால பிறந்திருக்க சூரியன் முன்னாலே இருக்கான் நீ எப்படி அவருக்கு சொல்லி தந்திருக்க முடியுங்கிற போது பகவான் சொல்றார் எனக்கும் உனக்கும் நிறைய ஜென்மா வந்துட்டு போயிடுது ஆனா எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னார் ஆக அவதாரம்னு சொன்னா பகவான் தேவைப்படுற போது தேவைப்படுற ரூபத்துல எழுந்தருளி எதுக்காக அந்த அவதாரம் நடந்ததோ அவதாரத்தினுடைய நோக்கமே என்னன்னா தீயவர்களை அழித்தல் நல்லவர்களை காப்பது இதுதான் அவதாரத்தினுடைய நோக்கம் இதை தெரிஞ்சுக்கிறவனுக்கு ஜென்மகர்மா இருக்காதுங்கிறார் பகவான் கீதையில ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்துவா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேதி சோர்ஜுன ஒன்பதாவது ஸ்லோகம் நாலாவது அத்தியாயத்துல பகவத்கீதையில பார்க்கலாம் யாரு என்னுடைய தெய்வீகமான ஜென்மாவையும் கர்மாவையும் தெரிந்து கொள்ளுகிறார்களோ தத்துவமா உள்ளவாறு தெரிந்து கொள்ளுகிறார்களோ உண்மையில் ஒரு எனது சொப்னம் மாதிரி அப்படி யார் தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த ஷரீர அபிமானத்தை விட்டுட்டு தன்னை பரம்பொருளாகவே உணர்கிறார்கள் மறுபடியும் இந்த ஷரீர அபிமானத்தை அவர்கள் இருக்க மாட்டார்கள்னு உபதேசம் பண்ணியிருக்கார் பகவான் அதையும் நம்ம இங்கே நினச்சி பார்க்கலாம் ஆக இந்தளவோட இந்த ஏகாதச ஸ்கந்தத்தில் இருபத்தி மூணு ஸ்லோகத்தில் இது சதுர்த்தோ அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் பூர்த்தி ஆகிறது இனி அடுத்த அத்தியாயத்தை நாம் பிறகு படிக்கலாம் இந்த அளவில் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறோம் இந்த ஸ்லோகத்தையும் பூர்த்தி பண்ணுறோம் ஏவம் விதானி கருமாணி ஜன்மா ஜகத் பதேஹே பூரிணி பூரியச சஹா வர்ணிதானி மகாபுஜ